அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு பரந்த அறிவை கொடுக்கக்கூடிய உயர்ந்த நூல்களை நன்கு ஆராய்ந்து உணர்ந்தவர்களுக்கு முன்னே திறம்படப் பேசுவதற்கு தவறினவன் ஆற்றிலே ஆழம் தெரியாமல் நிலை தவறி விடுபவனுக்கு ஒப்பாவான் என்பது இந்த குரட்பாவின் பொழிப்புரை மற்றொரு பொருளும் இதற்கு இருக்கிறது முக்தியின் பொருட்டு தவ வாழும் ஒருவன் அவ்வாழ்க்கை நெறியிலிருந்து நிலை வீழ்வதற்கு ஒப்பாகும் நீரில் நிலை தெரியாது இறங்கினவன் நீந்தத் தெரியாமல் போனால் அழிந்துபடுவது போல அவையின் நிலை தெரியாது பேசப்போனால் அவர்களால் பழிக்கப்பட்டு பயனற்று போவான் என்பதுதான் விளக்கம் நல்ல வழிகளிலே நின்று தவம் மேற்கொண்ட ஒருவன் அவ்வழியிலிருந்து தவறிவிடுவானேயானால் பழியும் பாவமும் அடைந்து தவமும் இழக்கிறான் அதுபோல நல்லோர் அவை முன்னர் ஒருவன் தவறாகப் பேசி விடுவானேயானால் பழியும் இழிவும் பெற்று கல்வியினுடைய சிறந்த பயனையும் இழந்துவிடுகிறான் என்றும் இதற்கு அர்த்தம் புரிந்து கொள்ளலாம் அவை அறியாமல் பேசுவதால் ஏற்படும் குற்றம் இந்த குரட்பாவில் உணர்த்தப்பட்டிருக்கிறது அறிஞர் சபையில் முறை தவறிப் பேசுவதால் ஒருவன் இகழ்ச்சியை அடைகிறான் அவையின் கண் சொல் இழுக்கு படலாகாது என்பது விரிந்த கல்வியை குறிக்கிறது அகலமாகிய குறிப்பை உணர்த்தும் வியல் என்னும் சொல் வியன் என்று திரிந்திருக்கிறது நன்னூல் இயல் விதியிலே வியல் என் கிழவி அகலப்பொருட்டே என்று கூறப்பட்டிருக்கிறது புறநானூற்றிலே பரந்துபட்ட வியன் பாசறை என்றும் சிலப்பதிகாரத்திலே வெள்ளி மால்வரை வியன் பெருஞ்சேடி என்றும் திருக்குறளிலேயே வான் சிறப்பிலே விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்றும் அமைந்திருப்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம் நீதிநெறி விளக்கத்தை நாம் மேற்கோளாகவும் பார்க்கலாம் அவையஞ்சி மெய்விதிருப்பார் கல்வியும் கல்லார் அவயஞ்சா வாக்குல சொல்லும் நவயஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலில் பூவாமை நன்று இதன் பொருள் கற்றோர் அவையைக் கண்டு அஞ்சி உடம்பு நடுங்குவோருடைய கல்வி அறிவும் கல்லாதவருடைய அவையைக் கண்டு அஞ்சாத ஆரவாரச் சொல்லும் செல்வம் குறைதற்கு அஞ்சி கொடுத்து உண்ணாதவர்களின் செல்வமும் வறியவருடைய கொடை குணமும் உண்டாவதை காட்டிலும் உண்டாகாமல் இருப்பதே நன்று பூத்தலில் பூவாமை நன்று இனி பதவுரை பார்க்கலாம் வியன் விரிவான அறிவை உடைய நூல்களின் பொருட்களை ஏற்று நன்கு கற்று உணர்வார் அப்பொருட்களின் உண்மையை உணர்ந்தவர்களின் முன்னர் சபையில் இழுக்கு நன்கு கற்றவனுக்கு தனது தவறான சொற்களால் ஏற்படும் அவமானம் ஆற்றின் முக்தியின் பொருட்டு தவ வாழ்வு வாழும் ஒருவன் அவ்வாழ்க்கை நெறியிலிருந்து நிலை தளர்ந்தற்றே நிலை தளர்ந்து வீழ்வதற்கு ஒப்பாகும் பொழிப்புரை மீண்டும் ஒரு முறை விரிவான அறிவை உடைய நூல்களின் பொருட்களை நன்கு கற்று அப்பொருட்களின் தன்னுடைய அர்த்தங்களின் உண்மையை உணர்ந்தவர்களின் சபையில் நன்கு கற்றவனுக்கு தனது தவறான சொற்களால் ஏற்படும் அவமானம் முக்தியின் பொருட்டு தவ வாழும் ஒருவன் அவ்வாழ்க்கை நெறியிலிருந்து நிலை தளர்ந்து வீழ்வதற்கு ஒப்பாகும் ஆற்றின் தளர்ந்தற்றே வியன் புலம் முன்னர் இழுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோரும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் வினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும்